1st ம புஸ்தாரம் ஒது நீங்கள் பிழைத்து பெருகி கற்பர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளை செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக நீங்கள் பிழைத்து பெருகி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கற்றளின்படி செய்ய சமாதானமாக இருப்பீர்களாக சுகத்திரம் உண்டாவதாக எகிப்து தேசத்திலிருந்து இசைவேலர்களை மூலமாக தேவன் வழி வந்தார் அவர்களை வனாந்தர மார்க்கமாக நடத்தி வந்தார் நாற்பது நாளில் கடக்கக்கூடிய வழி பிரயாணத்தை நாற்பது ஆண்டு காலமாக அவர்கள் நடந்து வந்தார்கள் நாற்பது ஆண்டு காலமாக வழி நடந்து வந்து சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திற்கு பக்கத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் அந்த இடம் வரைக்கும் வந்ததான சமயத்தில் மூசையானவர் அவருடைய ஊரியத்தை முடித்து அவர் தெய்வத்தினிடத்திலிருந்து சேர்த்துக் கொள்ளப்படக்கூடியதான வேலை வந்தது அந்த சமயத்தில் மூசையானவர் ஜங்களுக்கு முன்பு ஏற்கனவே உபதேசித்திருந்ததான காரியங்களை மறுபடியும் உபதேசிக்க ஆரம்பித்தார் மறுபடிக்கு என்ன என்ன சம்பவங்கள் நடந்தது உங்கள் தேவனாகிய கர்த்த எந்த விதமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வந்தார் அவர் கொடுத்ததான உபதேசங்கள் என்ன கட்டளைகள் என்ன கற்பனைகள் என்ன என்பதை மறுபடியும் விஸ்தாரமாக வெளிப்படுத்தி காண்பித்தார் தற்போது பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக உபதேசமாக அவர்களுக்கு அறிவுரை கூறினார் கத்தட பரிசு நாமத்துக்கு சோத்திரம் இது இரண்டாம் விசை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட காரியமாய் இருந்தது அப்பொழுது கர்த்த மூசையின் மூலமாக இந்த வார்த்தையை சொன்னார் நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சமாதானமாக இருப்பீர்களாக நான் இந்து உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருப்பீர்களாக இந்த இசைவேலருக்கு கர்த்தர் ரணாந்தரத்திலே ஒரு டிரெய்னிங் கொடுத்தார் அந்த ட்ரைனிங் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் கர்த்தருடைய கட்டளைகள் எவ்வளவு முக்கியமானது அவைகளை ஏன் கை கொள்ள வேண்டும் ாக இந்த நாற்பது ஆண்டு காலம் அவர்களை பற்பன விதத்திலே கத்தர் நடப்பித்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த தேசத்திலே போய் சோதரிப்பதற்காக அவர்களை ஆயத்தம் பண்ணினார் ஏனென்றால் அவ்வளவு மகிமையுள்ள தேசமாக இருந்தது அந்த தேசத்தை குறித்து ஒன்பது வரைக்கும் அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை குறித்து ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் அது நல்ல தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஆறுகள் இல்லாதபடினால் மழை இல்லாதபடியினால் ஊற்றுகள் இல்லாதபடியினால் ஏரிகள் இல்லாதபடினால் தண்ணீர் பஞ்சம் உண்டாயிருப்பதை அறிக்கிறோம் தண்ணீர் எங்கே கிடைக்காது இருக்கிறதோ அது வறட்சியான பகுதியாக இருக்கிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் என்ற டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த அந்த பகுதியில ஏதோ ஒரு காரியமாக சென்றிருந்தேன் அங்கே நான் பார்த்ததான இருந்தது கிடைக்காதபடிக்கு மக்கள் தண்ணீருக்காக வெகு தூரம் அலைய வேண்டியதான ஒரு பயங்கரமான ஒரு வறண்ட நிலமாய் காணப்பட்டது அந்த தேசத்துல ஒரு செடிப்பான நிலத்தையோ அல்லது செழிப்பான பயிர் நாம் காண ஆனால் மக்களுக்கு தேசம் மலைகளிலிருந்து ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் அது ஒரு நல்ல தேசம் கத்திர பரிசுக்கு சோத்திரம் உண்டாவதாக பள்ளச்சாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள் பள்ளச்சாக்குகளில் இருந்து நதிகள் புறப்பட்டு வருகிறது மலைகளில் இருந்து நதிகள் புறப்பட்டு வருகிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பஞ்சாப் தேசத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் ஒரு சுமார் பண்ணினேன் கொஞ்சம் நிலம் கூட வெறும் என இல்லை முழுவதும் பயிர் நிலமாகவே காணப்பட்டது ரெண்டு பக்கமும் முழுவதும் அந்த பஞ்சாப் தேசம் முழுவதும் பயிர் நிலமாக காணப்படுகிறது அந்த அந்த தேசத்துல பஞ்சாப் மாகாணத்துல ஐந்து நதிகள் அங்கே எப்பொழுதும் தண்ணீரோடு கூட காணப்படுகிறது கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இமயமலையிலே குளிர்காலத்துல ஏராளமாக பெய்து அது பனிமலையாக இருக்கிறது மழை காலத்தில் அது பனிமலையாக இருக்கிறது வெயில் காலம் வரும் பொழுது அந்த பனிகளெல்லாம் உருகி ஆறுகளிலே தண்ணீர்களாக ஓடுகிறது ஆனபடினால் அங்கிருந்து புறப்படுகிற நதிகள் ஜீவ நதிகள் என்று அழைக்கப்படுகிறது நதிகளாய் மாதிரி இந்த காணான் தேசமானது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏர்களும் உள்ள தேசம் அவ்வளவு வழக்கமான செடுமையான தேசம் வாசிக்கலாம் சூத்திரம் உண்டாகுவதாக அது கோதுமையும் வாட்கோதுமையும் காட்ச செடிகளும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம் அது ஒலிவு மரங்களும் எண்ணையும் உள்ள தேசம் என்று அதனுடைய செழிப்பை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறது கனிவகைகள் அங்கே கிடைக்கிறது அந்த வேண்டியதான கோதுமை மணிகள் அங்கே ஏராளமாக கிடைக்கிறது எண்ணெய்க்கு வேண்டியதான ஒலிவு மரம் அங்கே ஏராளமாக இருக்கிறது வாசிக்கலாம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் குசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவு படாததுமான தேசம் கற்று பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் குசிக்கத்தக்கதும் ஒன்றும் குறைவு உனக்கு குறைவுபடாததுமான தேசம் அதாவது இந்த நாட்கள்ல பாருங்கள் கொஞ்ச கால மக்கள் நல்ல முறையில சாப்பிடுவார்கள் கொஞ்சம் காலம் கடந்து சென்ற உடனே தேசத்துல அல்லது தண்ணீர் பற்றாக்குறை வந்துவிடும் அல்லது விலைவாசி ஏறிவிடும் கொஞ்ச காலம் நன்றாக இருப்பார்கள் ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் கஷ்டத்திற்குள்ளாக கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படித்தான் மாறி மாறி வருகிறது உலக நாடுகளிலே அநேக நாடுகள் பெரும்பகுதியான நாடுகள் பஞ்சத்தை அடிக்கடி சந்திக்க கூடியதாக இருக்கிறது ஆனால் தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் சாப்பாட்டுக்கு ஒருபோதும் குறைவு வராதபடிக்கு இருக்கக்கூடியதான தேசம் எப்பொழுதும் அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியதான அப்படி ஒரு தாழ்ச்சி இல்லாததான ஒரு தேசம் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம் ஒருபோதும் குறைவு வராததான தேசம் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கலாம் அக்கத்துடைய பசுத்திராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக வெறும் தண்ணியும் சோரும் மட்டும் அல்ல அது மலைகளெல்லாம் இரும்புகளாக இருக்கிறது செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம் அங்கு பார்த்தால் ஏராளமான உலோகப் பொருள்கள் காணப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறது கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு அரபு நாடுகள் எல்லாம் செல்வ செழிப்பில இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அதற்கு ஏராளமான எண்ணெய் இருக்கிறபடியினால்தான் அந்த எண்ணெயை விற்று அவர்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறதை காண்கிறோம் அப்படி பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசம் இவ்வளவு செழுப்பான தேசம் இது ஒரு நல்ல தேசம் இது ஒரு வழக்கமான தேசம் எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்கக்கூடியதான தேசம் எப்போதும் குறைவு வராது மற்றும் எல்லா வசதி வாய்ப்பிற்கான இப்படி ஒரு மகிமையான ஒரு தேசம் என்று கத்தராகிய தேவன் அந்த தேசத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த தேசத்திலே இவர்கள் போய் இதை அனுபவிக்க வேண்டும் என்று கத்த திட்டம் பண்ணினார் என்பருடைய சந்ததியான இந்த சந்ததிக்கு இருவருந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் முன்னதாகவே ஏற்பாடு பண்ணியிருந்தார் அறுபடி நாள் இந்த அருமையான தேசத்திலே சுதந்திரித்து அதனுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு அந்த தேசத்தில் பிரவேசித்து அது அவர்கள் தொடர்ந்து அதை அனுபவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு நாற்பது ஆண்டு காலம் கத்தர் ட்ரைனிங் கொடுத்தார் கத்தரை பரிசுத்தாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த தேசத்திலே அவர்கள் பிழைத்து பெருகி கத்தறிவதற்கு உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திர படிக்கு உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய இருங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்து அதில் நிறைத்திருக்க வேண்டிய நிறைத்திருக்க வேண்டுமானால் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கற்றலை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இவ்வளவு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் பரலோகம் ஒரு குறைவும் வராதபடிக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கதற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார் சரீரத்துல நல்ல சுகத்தோடு கூட பொருளாதார விஷயத்துல தேவையான அளவோடு கூட எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு கூட சுகமும் சமாதானமாக இந்த லோகத்திலே நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவ திட்டம் பண்ணி அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம அழைத்தவருமாக காணப்படுகிறார் அதை அனுபவிப்பதற்கு இந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருப்பீர்களாக எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருப்பீர்களாக எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டுவது மிக மிக முக்கியமானதான காரியமாக இருக்கிறது இந்த கற்பனைகளை கை கொள்ள ஜனங்களுக்கு கற்றுக் இறைவன் பல ஏற்பாடுகளை இருக்கிறார் மக்கள் அறிய வேண்டுவதான முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தர் இந்து விதிக்கிற கட்டளைகள் எல்லாவற்றின் செய்ய வேண்டும் எல்லா கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் கை கொள்வார்களானால் இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள் இந்த தேசத்திலே அவர்கள் நிறைத்திருப்பார்கள் இந்த கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளாதே போவார்களானால் அந்த தேசத்தில் இருந்து அவர்கள் அழிந்து போவார்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து போவார்கள் அவர்களுக்கு பற்பல விதத்திலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உருவாக ஆரம்பித்து விடும் என்று கத்த நன்றாக அறிந்திருந்தபடியால் அந்த ஜனங்களுக்கு திரும்ப திரும்ப கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும் நான் விதிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்ததோடு கூட மாத்திரம் அல்ல இந்த நாற்பது ஆண்டு காலம் கற்றுடைய கற்பனைகளை ஏன் கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டிய விதம் என்ன கை கொள்ளும்படியாக அவர்களை பழக்கு வைத்ததாக நாம் இந்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர்களை நேசிக்கிறபடியினால் உங்களையும் இப்படிப்பட்ட காரியங்களிலே பழக்கு வைக்கக்கூடியவராக இருக்கிறார் திருச்சபையில கொடுத்தப்படுகிற எல்லா உபதேசங்களையும் எல்லா கட்டளைகளையும் எல்லா ஆலோசனைகளையும் நீங்கள் அங்கீகரித்து அதன்படியே செய்ய வேண்டும் அப்படி செய்வீர்களானால் உங்களுக்கு இந்த தேசம் எவ்வளவு வழக்கமாக இருக்கிறதோ அதே ஒரு அருமையான வாழ்வை கத்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை கொடுக்கும்படியாக இந்த கற்பனைகளை கட்டளை கை கொள்வதற்கு உங்களை கத்தர் பழக்குவிக்கக்கூடியவராக இருக்கிறார் உங்களை நேசிக்கிறபடியால நிமித்திருச்சதையின் நிமித்தமாக ஜபத்தின் நிமித்தமாக உங்களை கத்தர் பழக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இரண்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் படிக்கும் இங்கிலீஷில் அதாவது உன்னை தாழ்த்தும்படிக்கு பொதுவாக மனிதர்கள் அகம்பாதம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் அவருடைய எடுப்பாக காணப்படும் ஆனபடி இந்த எடுப்பான இருதயம் மனம் ஏற்றிமை உள்ளவர்கள் இவர்கள் கட்டுரை கட்டளை கை அப்படி அந்த ஆண்டவரே என்று எதிர்வழக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது எனக்கு தெரியும் என்று சொல்லி இருமாந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் கத்த இந்த மனிதன் இந்த கற்பனையை கை கொள்ளாது போவானால் அனுபவிக்க முடியாது எப்படியாவது அவனை கை கொள்ள வைத்து விட வேண்டும் அவருடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிறத அகம்பாவத்தை இந்த மேட்டுமையான சிந்தையை அவனிட எடுத்து போட வேண்டும் என்று கர்த்த கீழ்படுத்தக்கூடியவனாக விழுந்து விட்டான உப்பு கடல் என்றால் அது தண்ணீர் வந்து சாதாரணமாக தண்ணீர் போல் காணப்பட மாட்டாது அதனுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும் ஆனபடினால அவனுக்கு நீச்சல் தெரியாது இருந்த நாம் என்ன செய்வது நாம் பிழைக்க முடியாது என்று அவன் தீவிரமாக நீச்சல் அடிக்க ஆரம்பித்தான் கையும் காலையும் ஆட்டி பல முயற்சி முயற்சிகள் எடுத்து பார்த்தான் அவனால கீழே அமிழ்ந்து போவதை அவனால் தடுக்க முடியவில்லை அவன் கடைசில ஒரு முடிவுக்கு வந்தான் நம்மால நீச்சல் அடித்து இங்கு கிடைக்க முடியாது கையும் அசைக்காமல்யங்காலையும் அசைக்காமல் விட்ட உடனே அந்த உப்பு கடலுடைய அவனுக்கு சேதம் வரவில்லை கத்திர பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதே மாதிரி உங்களால் பல முயற்சிகளை நீங்கள் செய்து அதை பண்ணி இத பண்ணி எல்லாமே தோல்வி அடைந்து போகும்படியாக கத்தர் விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்து உன்னால் அது ஆகிற காரியம் அல்ல என்னுடைய கிருதையினாலே மட்டும்தான் அது ஆகும் என்று கத்தர் விட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் சில தன்னுடைய புத்தியை நம்பி இருப்பார்கள் சில தங்களுடைய பணத்தை நம்பி இருப்பார்கள் சில தங்களுடைய நண்பர்களை நம்பி இருப்பார்கள் சில தங்களுடைய உறவினர்களை நம்பி இருப்பார்கள் சில தமக்கு தெரிந்தவர்களை நம்பி இருப்பார்கள் இப்படி பற்பலரையும் நம்பி இருந்து அதை செய்வேன் இதை பண்ணுவேன் இருக்கிறேன் சொல்லும் கர்த்தாவே என்று ஒரு மனிதன் தன்னை சார்ந்து போகப் பண்ணும்படியாக இரவு பல ஏற்பாடுகளை செய்து விடுகிறார் கத்தரை சோத்திரம் ஆனபடினால் தான் அநேக தோல்வி அடைகிறார்கள் அதேவரை எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடைகிறது அவர்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஏமாற்றத்தில் முடிவு அடைகிறது இதனாலே சோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்த உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க செய்து அதை நீ சோழ்ந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக உன்னை படத்து வைக்கிறார் என்ற அர்த்தம் உன்னை கீழ்ப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உனக்கு உண்டாயிருக்கிற மனம் ஏட்டிமையை அழித்து உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை தாட்சி அடைய பண்ணி உன்னை பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசலுடைய உயரம் எவ்வளவுதான் இருக்கிறது ஒரு மனிதன் அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் குறிந்து நான் போக வேண்டும் அவன் நான் குறிந்து எனக்கு பழக்கமே கிடையாது நான் நிமிர்ந்தே தான் நிற்பேன் நான் குனிய முடியாது என்று உள்ள நினைத்துக் கொண்டிருப்பது அனுபவிக்க இறைவன் முயற்சி செய்கிறார் சூத்திரம் உண்டானதாக நீங்கள் எடுக்க முயற்சி தோல்வியடைகிறது என்றால் உன்னை தாழ்மைப்படுத்துகிறார் நீ தாழ்மையை கற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய கற்பனை அல்லாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனை அல்லாதபடிக்கு என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று உணர்ந்து கொள்ளும்படியாக இறைவன் ஏற்பாடு செய்கிறவராக இருக்கிறார் கத்தனை பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் திருச்சபை பிள்ளைகள் கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பல கற்பனைகளை கை ஆனால் எல்லா கற்பனையும் கை அநேக காரியங்களிலே அவர்கள் சாக்கு போக்கு சொல்லுபவர்களாகும் அதை குறித்து வர்களும் தங்களுடைய விருப்பிறைவேற்றுகிறவர்களாகவும் இருக்கிறபடியினால நன்னியை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிறது தேவன் சிறுமைப்படுத்துகிறார் தேவன் தாழ்ந்து போக பண்ணுகிறார் குனிய பண்ணுகிறார் கீழ்படுத்துகிறார் இப்படி பழக்குவிக்கிறார் என்ற அர்த்தம் ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி சமயங்களிலே சோதனைந்து விடாதபடிக்கு நான் கற்பரமா அவர் சொல்கிறத மட்டும் என்ன ஆலோசனை ஒப்புக்கொள்வன் என்று அவருடைய மனதை நல்ல மனதை கத்த உருவாக்கும்படி தேவன் சிறுமைப்படுத்துகிறார் தாழ்மைப்படுத்துகிறார் என்ற அர்த்தம் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க தேவன் ஏற்பாடு செய்கிறார் டிரெய்னிங் கொடுக்கிறார் என்பது தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிவார்களாக அதோடு கூட அநேகருடைய உள்ளம் எப்படி இருக்கும் நான் வரும் பொழுது நீ நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கை மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு கத்தனை பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒரு தாண்ட முயற்சி செய்கிறதான ஒரு விளையாட்டுக்காரன் அவன் தன் பயிற்சி எடுக்கிறான் பயிற்சி எடுக்கும் முதலாவது அவர் ஒரு ஜம்ப் பண்ணி பார்க்கிறான் ஒரு குறிக்கப்பட்ட தூரத்திற்கு போகிறான் அதை அளந்து பார்க்கிறான் உளவு தூரம் அதற்கடுத்த சோதிப்பு பார்த்து அவன் முன்னே இருக்கிறான் அதே மாதிரி நாம் எந்த அளவுக்கு கத்தரைகளை கை கொள்ளுகிறோம் கை கொள்ளாமல் இருக்கிறோம் எந்த அளவுக்கு கத்தரிக்கு பயப்படுகிறோம் எந்த அளவுக்கு பயப்படாமல் இருக்கிறோம் என்று நம்மை வெளிய கொண்டு சோதித்து அறியும்படியாக இறைவன் ஏற்பாடு செய்கிறவராக இருக்கிறார் கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் இதற்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட இறைவன் செயற்படுகிறார் உங்களை நேசிக்கிறபடினாலும் இப்படி செய்கிறார் இந்த நல்ல என்ன நல்ல நோக்கம் எப்படியாவது நீங்கள் நல்ல வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் நல்ல ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கத்தர் உங்களை பழக்க உங்களுக்கு அப்பதான் தெரியும் நாம இவ்வளவு தலைவினர்களா நாம இவ்வளவு கீழ்படியாதவர்களா நாம் இவ்வளவு அகப்பாடம் பிடித்தவர்களா நம்மிடத்தில் எந்த சீர்கேடலெல்லாம் இன்னமும் இருக்கிறதா என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக இறைவன் ஏற்பாடு செய்கிறார் கத்தரிடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அடுத்தபடியாக அதாவது மனசு படைத்திருக்கணுமான உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் மூன்றாவது வாக்கத்தை வாசிக்கலாம் உன்னை செருமைப்படுத்தி உன்னை பசினால் வறுத்து அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு கத்தட பரிசுத்திராமத்துக்கு சுதத்திரம் உண்டாவதாக அப்பத்தினால் மாத்திரம் அல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாளும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அறியாத வரைக்கும் அந்த கற்பனைகளை கை கொள்ள மாட்டான் மனிதன் கத்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால பிழைப்பான் என்பதை ஒருவன் போது ஆனால் ஒரு மனிதன் உள்ளத்திலே கத்தருடைய கற்பனைகளை கை கொண்டார் பிழைப்போம் என்கிற அறிவு அவனுக்கு உண்டாக்கும் பொழுது அவன் கை கொள்ள ஆரம்பிப்பான் ஆனபடினால் கத்தர் பசியினால் வருத்துகிறார் பலவிதமான கஷ்டங்களுக்கு உட்படுத்துகிறார் இப்படி பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிக்கும் பொழுது இனிமேல் நமக்கு வேறு வழி இல்லை கர்த்தாவே கேட்கிறேன் என்று அதன்படி நடக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற தேவன் ஏற்பாடு செய்யக்கூடியவராக இருக்கிறார் பலரும் பல பிரச்சனைகளை சிக்கும் பொழுது அவர்களுக்காக பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் அந்த ஆலோசனை அவர்களை கை கொண்டு கீழ்ப்படும் பொழுது அந்த புறச்சிலிருந்து விடுதலை ஆக்கி விடுகிறார்கள் ஆனபடினால கீழ்படிந்தால் புரட்சிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் கீழ்படிந்தால் நாம் சுப்சமாக இருக்கலாம் ஆலோசனையின்படி நடந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக இறைவன் பல பிரிவைகளை நடத்திக்கிறார் கத்தனை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடி நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்றுடைய கற்பனைகளை சதயந்திரமாய் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளை யார் அங்கீகரிக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதில் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு அதை அப்படி கை கொண்டு வந்தால் ஆசீர்வாதம் உண்டாகும் குறைவு வராது என்பது நிச்சயமான காரியமாக இருக்கிறது நான்காவது வாக்கத்தில் வாசித்து பாருங்கள் கத்தருடைய வார்த்தைகளின்படியே நடந்து வந்தார் அருமையான தேவதைய பிள்ளைகளை நாற்பது வருஷம் மோச என்ன சொன்னாரோ அதை மாற்றம் அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள் புறப்படுவோம் என்றால் புறப்படுவார்கள் உட்காருவோம் என்றால் உட்கார்ந்து விடுவார்கள் இங்கே ரொம்ப நாள் தங்குவேமென்றால் தங்கி விடுவார்கள் அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் நடந்து வந்தார்கள் இந்த நாற்பது வருஷத்துல அவருடைய கால் வீங்கி போகவில்லை அவருடைய வசரம் படமையாய் போகவில்லை அவருடைய பாதரட்சியின் வார் போகவில்லை எப்பொழுதும் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக இருந்தது வானத்திலிருந்து மண்ணு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சகல பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டாயிருந்தது நாற்பது வருஷம் நடந்து வந்த அவர்களுக்கு ஒரு நல்ல அறிவு வந்திருக்க வேண்டும் மோசையினுடைய வார்த்தையின்படி நாம் செய்து வந்தோம் ஆனபடினால நமக்கு ஒரு குறைவும் வரவில்லையே அந்த கற்பனைகளை அந்த தேசத்திலே போய் கை கொள்ளுவார்கள் கை கொள்ளும்படியாக தேவன் அவர்களை பழக்கு வைத்தார் சோத்திரம் உண்டாவதாக நீ கற்பனை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாட்டை செய்கிறார் ார் வாசிக்கலாம் நீறுதல் செய்யும் போது மனதிலே உறுத்தல் உண்டாக்கிறது கஷ்டம் உண்டாக்கும் பொழுது பிரச்சனைகள் கர்த்தர் அடிக்கிறது போல அடிக்கக்கூடியவராக இருக்கிறார் கர்த்தர் சிர்சிக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பெண் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தண்டிக்கிறது போல இரவில் சில சமயங்களில் தண்டனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக கொஞ்ச காலத்திற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது இப்ப ஆறாம் மணியில பாஸ்டரா இருக்கார் விழிப்பு ராமச்சந்திரன் அவருடைய அவருக்கு ஒரு பெண் குழந்தை சின்ன அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் அப்பதான் சபைக்கு வந்திருக்கிறாங்க வேற ஏதோ ஒரு சபையில இருந்து வந்திருக்காங்க அந்த பிள்ளைக்கு கையில நகத்துல எல்லாம் மருதாணி மருதாணி தானே சோ பாக்குறதுக்கு மருதாணி போட்டு அதை பண்ணி வச்சுட்டு வசனத்துக்கு ஒப்பானது ஒழுங்கு உட்பட்டதல்ல ஆனப்படி நான் இது தேவையில்லை இதை எடுத்துருந்தேன் செய்யாதைங்க என்று சொன்னேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயி போய் விட்டது இதுல என்ன தப்பு இருக்கு என்று அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டார்கள் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன் அடுத்த நாள் பால் சூடா காட்சி இறக்கி வச்சிருந்தாங்க இந்த பிள்ளை அதை உள்ள கொண்டு கையை விட்டுருச்சு கையை விட்டா அந்த பால எல்லாமே பால் எடுத்துருச்சு கை வெந்து போச்சு அதுக்கப்புறம் உணர்ந்து இருக்கிறாங்க இனிமேல் இது செய்வது தப்பு கத்த இந்த கத்தன்களை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சுற்றை அனுப்புகிறார் அதனால கை வந்து கை எடுபட்டு போகும்படியாக அல்ல உணர்வு உண்டாயிட்டு தெளிவு உண்டாயிற்று இனிமேல் ஒருதோறும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அந்த அறிவு இல்லை இப்படிப்பட்ட அதாவது இது வசனத்தை எடுத்து இதற்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டா பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார்தான் ஐயா தேவாவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் வசனம் ஊழியக்காரர்கள் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதுதான் தேவ வசனம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடியால கத்தை சிக்கிறவராக இருக்கிறார் உங்களை சிர்சித்து அந்த கற்பனை நடக்க வைக்க வேண்டும் எப்படியாவது நீங்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த தேசத்தை தேசத்தினுடைய நன்மை அனுபவிக்க முடியும் என்பதற்காக தேவன் சிரிச்சை செய்கிறவராக இருக்கிறார் கற்பனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது மாத்திரமல்ல அதாவது இறைவன் நம்மிடத்தில் பாராட்டுகிறதான அன்பு கொஞ்சம் அவர் நம்மை பரீட்சை வைத்து அதாவது ஒரு படிக்கிறான் படிச்சு முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து அவனை தேர்ச்சி அடைய பண்ணுகிறார்கள் அதே மாதிரி நாம் கற்பனைகளை கை கொண்டு வருகிற சமயத்தில் எப்படி இருக்கிறோம் என்று கற்பனை உன்னை சிறுமைப்படுத்தி வாசிங்க ராமத்துக்கு சோத்திரம் பதினைந்தாவது வாக்கியம் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொழுது உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து அது என்ன எல்லாரும் பாசு வர்ற எல்லாரும் பாஸ் என்று சொன்னால் அது அந்த ஸ்கூல்ல நம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் ஒழுங்கான முறையில சொல்லி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல பரீட்சை வைக்க வேண்டும் பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கும் பொழுது அவர்களுக்கு அதை சர்டிபிகேட் அதை வைத்தவர்கள் நல்ல உத்தியோகத்திற்கு போகிறார்கள் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிவிடுகிறார்கள் அந்த டெஸ்ட் வச்ச உடனே திண திணற ஆரம்பிப்பார்கள் எதிர்க்க ஆரம்பிப்பார்கள் போராட்டம் நடத்துவார்கள் கத்தருடைய கற்பனைகள் எனக்கு தேவையில்லை கை கொள்ள மாட்டேன் சபை வேண்டாம் உரிய வேண்டாம் உருடைய ஆலோசனை வேண்டாம் என்று கோவித்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காத்து நமக்கு வருகிறதான சமயத்தில் பயம் உண்டாகும் நடுக்கம் உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு முன்பு கொண்டு நீங்கள் சோத்திரம் மேலும் தேவனாகி கர்த்த இந்த நல்ல தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து அதனுடைய நன்மையை அனுபவிக்கும் போது கர்த்தரை மறந்துவிடக் கூடாது கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் பத்தாண்டு வாக்கத்திலிருந்து வாசிக்கிறான் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகி கத்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவாய் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகி கத்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க அதான் கொஞ்சம் யோசி பார்க்கணும் கத்திர நல்ல ஆகாரம் கொடுத்திருக்கிறார் நல்ல வீடு கொடுத்திருக்கிறார் குடியிருக்க வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தண்ணி கொடுத்திருக்கிறார் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார் தொழில் கொடுத்திருக்கிறார் பண வசதி கொடுத்திருக்கிறார் எல்லா நன்மைகளையும் கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு எல்லாம் தந்திருக்கு கத்தருக்கு சுகப்புறம் அதாவது இந்த சோத்திர கூட்டங்கள் வைக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பது இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் உங்களுக்கு கத்த நல்ல ஆய்வு கொடுத்திருக்கிறார் நல்ல சுகபலத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல வசரம் கொடுத்திருக்கிறார் ஆகாரம் கிடைக்கிறது உத்தியோகம் இருக்கிறது வசதி வாய்ப்பு இருக்கிறது யோசித்து பார்த்த ஏராளமான சுகமும் சமாதானமும் உண்டாயிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறபடினால நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை கை கொண்டு நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கத்தறிக்க நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாரே என்ன கத்தருக்க நாம் செலுத்த வேண்டும் ஒரு சோத்திர கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த சோத்திர கூட்டம் ஏற்பாடு செய்யற காரியத்துல பின்தங்கி போகக்கூடாது கத்தர் யார் யாருக்கு நல்ல வசதி வாய்ப்பு சுகமும் சமாதானம் கத்தர் இந்த நல்ல வாழ்க்கை கத்தருக்கு சோத்திரம் நாம் ஒரு சோத்திர கூட்டத்தை ஏற்பாடு செய்வோம் என்று ஒரு சோத்திர கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் கத்தடி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பாருங்க ஒரு ஆளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா அல்லது ஒரு புதிய வேலை கிடைச்சிருச்சுன்னா உடனே அங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க இது சமுதாயத்தில் பலக்கமாக இருக்கிறது ஒரு பாட்டி வைத்து கொஞ்சம் செலவு பண்ணி சந்தோஷத்தை எல்லாரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் நன்றி செலுத்தும்படி யோசித்து பார்க்கணும் அடிக்கடி உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எந்த இருக்க வேண்டுமானால் தேவன் எனக்கு என்னென்ன நன்மை செய்திருக்கிறார் உலக அவர் செய்த நன்மைகளை என் அழகாக பாட்டு பாடலாம் ஆனால் உட்கார்ந்து யோசித்து யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்ல பாருங்க உலகத்துல எத்தனை பேருக்கு நல்ல ஆரோக்கியம் இல்லை பாருங்க எத்தனை பேருக்கு வஸ்திரம் கிடையாது எவ்வளவு பேருக்கு படுத்துக்கொள்ள இடம் கிடையாது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நாமோ கத்தருடைய கிருவையினால கர்த்தருடைய பரத்தினால கத்தருடைய இரக்கத்தினால பாதுகாக்கப்பட்டு நாம் இன்றைக்கும் சுகமாக ஜீவிக்கிறோம் என்ற கருத்து எண்ணி பார்த்து கத்திற்கு அதிகமாக சோத்திரம் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் சோத்திர கூட்டங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் நானேகளை பாருங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்றதுக்கு விரும்புவாங்க அல்லது வேற எதிரியாவது போய் செலவு பண்ண விரும்புவாங்க ஆனா கத்திருக்கண்டு ஒரு சோத்திர கூட்டம் வைத்தால் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கத்திற்கு வேண்டியாக இருக்கிறது சோத்திரம் வேணும் இப்படி நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவர்கள் சிலரை இருமா படைந்து விடுவார்கள் பதினெண்டாவது வாக்கத்தை வாசிக்கலாம் நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் கட்டுடைய பரஸ்பரத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கிற சமயத்தில் ஆடு மாடுகள் திரட்சி வெள்ளி போன்று வந்துவிட்டது எல்லாம் வந்துவிட்டது என்று ஒரு தேசத்தை அனுபவிப்பதற்கு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எப்பொழுது மனிதனுடைய உள்ளம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆசீர்வாதம் பெருகும் போது உடனே ஒரு பெருமையும் உண்டாக ஆரம்பித்து விடுவோர் மரமேட்டுமை வந்து உண்டு இந்த மரமேட்டுமை நிமித்தமாக அவர்கள் சீக்கிரத்தில் இழந்து போகக்கூடிய உள்ளாகவும் இருப்பார்கள் கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆனபடினால் இறைவனால் உண்டாயிற்று என்று எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் மனதை மேட்டினை அடைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளு எல்லா வசதி வாய்ப்பும் கிடைச்சிருச்சு நான் பெரிய என்று சொல்லி உள்ளத்துல எண்ணி கூடாது இப்படி எண்ணுகிறவர்கள் சீக்கிரத்தில் அதை இழக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் அனுபடினால எப்பொழுதும் தாழ்மையாக நடந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு சோத்திரம் செலுத்தி கொண்டு நல்ல ஆசிர்வாதம் கிடைத்து விட்டதா கர்த்தருக்கு அதிகமாய் சோத்திரம் செலுத்த வேண்டும் கர்த்தரிடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அனுபடினார் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனாகி கர்த்த நம்மை சிறுமைப்படுத்துகிறார் நம்மை தாழ்த்துகிறார் அவருடைய வார்த்தையினாலதான் நாம் பிழைக்க முடியும் என்கிற அறிவை நமக்கு உண்டாக்குகிறார் அவருடைய வார்த்தைகளை ஆலோசனைகளை நாம் கை கொள்கிறோமா இல்லையா என்று உணர்ந்து கொள்ள கத்த சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார் நம்மை பல விதத்திலே நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் பரீட்சை வைக்கிறார் அதுல தேர்ச்சி அடைகிறோமா என்று நாம் கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது கத்த செய்கிறார் சிர்சித்து கை கொள்ள வைத்து கத்திற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது எப்படியாவது நல்ல தேசத்திலே இவன் போய் சேர்ந்து வேண்டும் இந்த நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் ஆனால் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டுவது அவசியமாயிட்டே எப்படியாவது கை கொள்ள கொடுக்கிறார் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒருபோதும் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கற்பனைகள் கட்டளைகளை இவைகள் மறந்து போய்விடக்கூடாது நீ மறக்காத எச்சரிக்கையாக இருந்து எச்சரிப்பின் சத்தையும் பின்பற்றி அவர்களை சேமித்து அவர்களை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் சோத்திரம் இருபதாவது வாக்கியம் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படியா போவதால் கத்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதாவது ரெண்டு வழி உண்டு ஒன்று மிகவும் அகலமான வழி இன்னொன்று மிகவும் இடுக்கமான வழி அகலமான பாதையிலே ஏராடம் பேர் செல்கிறார்கள் அவர்கள் போய் சேருகிற இடம் நித்திய அடிவு என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஜீவனுக்கு போகிற வாசல் உண்டு அது ரொம்ப இடுக்கமான வாசல் இந்த ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான காரியம் ஒரு சிலர் கண்டுபிடித்துக் கொள்ளுகிறார்கள் கண்டுபிடித்தாலும் அதற்குள் பிரவேசித்து அதன் வழியாக செல்வது கொஞ்சம் கடினம் ஆனாலும் அவர்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பொருட்படுத்தாதபடிக்கு அவர்கள் அந்த பாதையிலே போய்கொண்டே இருக்க வேண்டும் அவசியம் அந்த பாதையில அவர்கள் போக வேண்டும் அதிலிருந்து வழி விளக்கும் அவர்கள் ரொம்ப ஆபத்தை சந்திக்க வேண்டுவது உண்டாகும் அதாவது பிரவேசித்து போகும்போது பாதையை விட்டு கொஞ்சம் விலகியை சந்திக்க நேரிடும் முன்ன எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டபடினால் உங்களுடைய எல்லா அக்கரங்களை நிமித்தமாக உங்களை தண்டிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அதாவது மற்ற மக்கள் கத்த தண்டிக்கிறது கிடையாது ஆனா சபை மக்கள் வா பாதை விலகும் பொழுது தவறும் பொழுது வரியை விட்டுட்டு வேறு பக்கம் செல்லும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிக்கப்படுவார்கள் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்றுசத்திற்கு அழைத்து செல்கிறார் நீங்கள் நல்ல தேசத்துல போய் சேரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் அந்த தேசத்துல ஒரு குறைவும் வராது எப்பொழுதும் நிறைவுண்டாயிருக்கும் எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த தேசத்திற்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பதற்கு கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் ஆலோசனைகளை கை கொள்ள வேண்டும் அந்த தேசத்தை சோதரித்து அந்த தேசத்திலே நிலைநிற்பதற்கு நீங்கள் அவருடைய கற்பனைகளை தொடர்ந்து கை கொண்டு இருக்க வேண்டும் அவருடைய நன்மையை மறக்க கூடாது எப்பொழுதும் கத்தலுக்கு சூத்திரம் செலுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நல்ல தேசத்தை அனுபவித்து அவருடைய கற்பனைகளை கை நடவுங்கள் நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கற்றளையையும் கை கொள்ள எச்சரிக்கையாக இருக்கிற நான் உனக்கு இன்று விதிக்கிற வாக்கியம் சொல்லுகிற வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்தரிக்காலத்திலே தேவன் ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி அப்போசலை ஏற்படுத்தி உபதேசங்களை கையளித்து ஆலோசனைகளை கொடுத்து உரியக்காரர்களை ஏற்படுத்தி இப்படி பல ஏற்பாடுகளை செய்து ஆலோசனை கொடுக்கிறார் கட்டளை கொடுக்கிறார் உபதேசம் கொடுக்கிறார் கற்பனைகளை கொடுக்கிறார் இவைகளை செய்வதற்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்வீர்களானால் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஒரு குறைவும் வராது செய்யாமல் போகும் பொழுது உங்களுக்கு பாதிப்பும் பிரச்சனைகளும் உருவாகும் என்று இந்த வேத நமக்கு அறிவிக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகள் கற்பனைகள் கட்டளைகளை கை எச்சரிக்கையாக இருப்பீர்களாக சதையில பெரிய பாரமான கற்பனை அவைகளை ஒழுங்காக கை கொள்ளுங்கள் பண்ணி விடாதிருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆசீர்வாதம் நிறைவாக உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதை தேவ சந்நிதானத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஆசீர்வதிப்பார்கள்